பாடம் இருபத்தி இரண்டு ஜமு காலத்தின் மீது தொழுதல் அனுசலாக அவர்கள் தமது படுக்கை விருப்பில் தொழுதார்கள் நாங்கள் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடன் தூழும்போது எங்களில் சிலர் தமது ஆடை மீது சுஜூர் செய்வார்கள் என அனுசலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்